வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா திட்டங்களை தீட்டிக்கொண்டிருப்பதை விட்டு ஒழியுங்கள் முதலில் செயலில் இறங்கி விடுங்கள் ஆம் திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருப்பதை விட்டு ஒழியுங்கள் முதலில் செயலில் இறங்கி விடுங்கள் என்கிறது விரைக்க பழமொழி நன்றி வணக்கம்